ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் மனக்கவலையற்ற தன்மையும் தெய்வீகமான புனிதமான உடலும் முக்தியும் பயனாக கிடைக்கிறது இதைத்தான் இதுவரை நன்றாக சிந்தித்திருக்கிறோம் இந்த கடவுளின் இலக்கணங்களை திரும்ப திரும்ப சிந்தியுங்கள் அவரை வழிபடும் முறையை பற்றியும் நன்கு ஆழ்ந்து புரிந்து அதன்படி செயல்படுங்கள் நிச்சயம் பயனை உணர்வீர்கள் இதில் மீண்டும் மீண்டும் நாம் தெளிவுபெற வேண்டுமானால் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திர கருத்துக்களை முறையான ஆசிரியர் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இறைவனை பற்றிய அறிவை இறைவனே உணர்த்தி இறைவனிலேயே ஒன்றியிருந்து இறைவனையே சார்ந்திருந்து இறைமயமாக ஆவோமாக இறைவனை அறிந்து உணர்ந்து இறைமயமாவதற்கு இறைவன் அருள் புரிவானாக ஆக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்